அம்சியமோதாப்பைனம் தயூகோலு மாதவம் ஹ்ரீரச்சாலம் அடுத்தது அஹிம்சா அஹிம்சான்னால் தெரியும் ஏற்கனவே பார்த்துட்டோம் யாருக்கும் ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது சத்தியம் சத்தியம் வரலை ஆர்ஜவத்துக்குள்ளே சத்தியம் அடங்கியிருக்கு சத்தியம்னு சொன்னால் பொய்பேசாமல் இருக்கிறது பிராணினாம் பீடாயாக வர்ஜனம் சத்தியம் சத்தியம் அப்ரிய அனிர்த்த வர்ஜிதம் யாபூதார்த்தம் வச்சனம் அதாவது அன்பில்லாத பொய்யான சொற்களை நீக்கி உள்ள அன்போடு உள்ளதை உள்ளவாறு சொல்லுதலுக்கு பெயர் சத்தியங்கிற சங்கராச்சாரியர் அவரோட கமெண்ட்ரியில் ஒரு ஒரு இடத்துலேயும் சத்தியத்துக்கு ஒரு ஒரு மாதிரி அர்த்தம் சொல்கிறார் ஆக அன்பில்லாமல் பொய்யான சொற்களை சொல்லுவது சொல்லுவது இல்லாத தன்மைக்கு அப்போ போட்டிருக்கார் அப்படி யதாபூத அர்த்தம் வச்சனம் உள்ளதை உள்ளவாறு சொல்லுதல் அதை பிரியமாக சொல்லணுங்கிற அர்த்தமும் சேர்த்துக்கணும் அதாவது நம்ம பேசுகிற பேச்சு உண்மையாக இருக்கணும் அதாவது பொய்யை கலக்கக்கூடாது அன்போடு சொல்லணும் அதனால் பிறருக்கு நன்மை ஏற்படணும் பிரியம் பிரியம் சத்தியம் ஹிதம் சத்தியம் அடிக்கடி ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் பிரியஞ்ச நான்றிதம் ப்ரூஜாத் ஏஷ தர்ம சனாதனஹ அப்படின்னு அதாவது சத்தியத்தை சொல்லு அதை பிரியமாக சொல்லு நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன் திடீர்னு உங்களுக்கு என்னவோ பண்ணும் அப்படின்னு சத்தியத்தை சொல்கிறேன்னா மெதுவாக சொல்லேன்ப்பா அதாவது கடுமையாக சொல்கிற சத்தியத்தை சொல்கிறேங்கிறதுக்காக வேண்டி அதை அன்பாக சொல் அது மாத்திரம் இல்லை அது நன்மை பயக்கணும் சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் சத்தியம் சொல்கிறேன்னா அப்பிரியமாக சொல்லாதே பிரியஞ்ச நான் அந்ருதம் புரியாது பிரியமாக பேசணும் இருக்க சொல்லிவிடாதே ஏஷாக சனாத்தனா தர்ம சத்தியம் வத வேதமே சொல்லிவிட்டேன் ஆகையினால சத்தியம் அப்புறம் அக்ரோதா அக்ரோதான்னா ஒருத்தன் நம்மளை எதிர்த்து ரொம்ப கோபமாக சத்தம் போடுறான் அப்புறம் அடிக்க வரான் அப்படி வடிக்க வரும்போது நமக்குக்கும் வருது நம்மளும் திரும்பவும் இது பண்ணணும் அப்படி வராமல் கட்டுப்படுத்திக்கிறது தன்னைத்தான் காக்கின் அவ்வளோதான் எல்லாம் தெரியுமே நமக்கு தான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஆகையினால் உன்னை நீ காப்பாற்றிக்கணும்னா கோபம் வராமல் உன்னை காப்பாற்றிக்கோ இல்லைன்னா உன்னையே கோபம் கொன்றுவிடும் கொன்று விடும்னா என்ன மனசாந்தி போயிடும் அர்த்தம் எனது இதெல்லாம் தெய்வ குணம் கோபப்படாமல் இருப்பதுங்கிறார் அப்புறம் தியாகா தியாகான்னு சொன்னால் சந்நியாசா துறவு மனப்பான்மை தியாகான்னா விடுறதுன்னு அர்த்தம் விடுறதுன்னா இங்கே எதை விடுறதுன்னா இந்த கர்மங்களையெல்லாம் விட்டு வே ஏன்னா ஞான யோக வியவஸ்திதிகின்னு பழையபடி நீ லௌகிக்க வைதிக கர்மங்கள்லாம் பண்ணிட்டுருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் தியாக இஸ் ஈக்குவல் டு லௌகிக்க வைதிக கர்ம தியாக இல்லாட்டி என்னென்னா அதை பண்ணினாலும் பற்று இல்லாமல் இருக்கிறது ஒரு கிரகஸ்தனாக இருக்கான் சின்ன பையனாக இருக்கான் அவனை வந்து இந்த வயசுலேயே சன்னியாசம் பண்ணு சொல்ல முடியாது ஆனால் அந்த மை மென்டாலிட்டியை கல்டிவேட் பண்ணலாம் நீ வேலையெல்லாம் சொல் அதுதான் கிருஷ்ணர் சௌரியமாக சொல்லி வச்சிருக்கார் ஞானியாக இருந்தாலும் கர்மா பண்ணலாம் அஜ்ஞானியாக இருந்தால் ஞானத்துக்காக கர்மா பண்ணலாம் என் மனசை பக்குவப்படுத்துறதுக்காக ஆகையினால் கற்றற்று கர்மம் நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ணு இல்லாட்டி லோக சங்கிரகம் பண்ணு அப்படியும் சொல்லிக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சௌரியத்துக்காக சொல்கிறேன் ஆனால் இங்கே கிளீனாக என்னென்னா சந்யாசா நோ ரெஸ்பான்சிபிள் அதெல்லாம் இருந்தால் ஞான யோக வியவஸ்தி எப்படி அதுக்காக சொல்கிறார் அவர் அப்புறம் சாந்தி சாந்தினா எண்ணங்களில் கட்டுப்பாடு மனசில் வரதெல்லாம் பேசிகிட்டே இருக்க முடியுமா அப்படியே அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டி தான் நல்ல அளவான தரமுள்ள பயனுள்ள எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்க வேண்டும் அதாவது குவான்டிட்டி குவாலிட்டி டைரக்ஷன் அந்த எண்ணங்கள் வந்து என்னதுன்னா அளவாக இருக்கணும் ரொம்பவும் அதிகமாக இருந்தாலும் அது தலையில் அதுக்கு அசாந்தி வந்துடும் ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா எண்ணங்கள்லாம் அளவாக இருக்கணும் அது மாத்திரமல்ல அது தரமானதா இருக்கணும் அது சரியான திசையை நோக்கி நம்முடைய எண்ணங்களெல்லாம் அமைதியான ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கணும் எந்த ஒரு எண்ணம் மனசில் தோன்றினாலும் அந்த எண்ணம் என் மனதின் அமைதியான ஆனந்தத்திற்கும் பிறருடைய அமைதியான ஆனந்தத்துக்கும் காரணமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த எண்ணங்களை நாம் தவிர்க்க வேண்டும் ஆக தரமுள்ள தரமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி நல்ல எண்ணங்கிறதுக்காக வேண்டி இப்போ வாட்ஸ்அப்பில் நல்லதே நிறைய வந்து சேர்ந்துகிட்டே இருக்குது அத்தனையும் எத்தனையை தான் பார்க்கறது எல்லாமே நல்லது தான் நான் நல்லதும் சம்சாரமாக இடப்படாது அவஸ்தைப்படப்படாது நல்லதையும் லிமிட்டடாக தான் பார்க்க முடியும் இப்போ ஒரே நேரத்தில் இப்போ வந்து கிரீதை ஒரே நேரத்தில் பிரம்மசூத்திரம் ஒரே நேரத்தில் உபனிஷத்துலாம் படிக்க முடியுமா எல்லாமே நல்ல புஸ்தகம்தான் அக்கா ஒரே நேரத்தில் அத்தனையும் வச்சுட்டு இது இது இது இப்படி என்னன்னு என்ன ஆகும்னா எனக்கும் பைத்தியம் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ஸ்வயம் பைத்தியம் அந்யான் பைத்தயதி அப்படி போட வேண்டியதான் ஸ்வயம் நஷ்ட பராநாசயின்னா ஈவன்தோ குட் தாட்ஸ் ஹெல்த்தி தாட்ஸ் இருந்தாலும் ப்ராப்பர் டைரெக்ஷனில் போகணும் அதுக்கு குவான்டிட்டி ஆல்சோ இம்பார்ட்டன் ஆகையினால சாந்தி சாந்திகின்னா எண்ணங்களை ஒழுங்காக வைத்திருத்தல் எண்ணங்களில் கட்டுப்பாடு மனசில் எப்போ ஒரு ஒரு அமைதியோடு கூடிய நல்ல எண்ணங்கள் மெதுவாக போயின்னு இருக்கணும் இந்த மலையிலேருந்து விளர மாதிரி இந்த ஜலமெல்லாம் இருக்கே பொத்துன்னு அப்படி குதிக்கிற மாதிரி உதாரணத்துக்காக சொன்னேன் அது மாதிரி இப்போ சில இடங்களில் பாருங்கோ பாறை இருக்கிற இடத்துல அடிச்சுன்னு கிடிச்சின்னு போகும் தண்ணீர் ஆனால் மணல் இருக்கிற இடத்துல அமைதியாக போகும் அது மாதிரி மனசில் தாட்ஸ் இருக்கணும் அப்படி இருந்துன்னா மெதுவாக போயிகிண்டே இருக்கும் அண்டர் கரண்ட்டு பெருசாக இருக்கலாம் ஆனால் தண்ணீர் வேகமாக போனாலும் மெதுவாக போயின்ட்டுருக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மனசில் எண்ணங்கள் இருக்கணும் அபைஷுனம் அபைஷுனம் அப்படின்னா பரரந்திரசிய பரஸ்மை பிரகடீகரணம் பைசுனம் ததபாவகா பிறருடைய குறையை மற்றொருவரிடம் ஆர்வத்தோடு சொல்லுவது பைசுனம் ம் சங்கராச்சாரிய என்ன சொல்கிறார் உங்கள் பாஷை எப்படி இருக்கு தெரியுமா இன்னொருத்தம் ஓட்டையாக இன்னொருத்தங்கிட்ட சொல்வது அப்படிங்கிறப்ப பர ரந்திரசியங்கிறார் பரரந்திரசிய அப்படின்னா என்ன அர்த்தம் இதுதான் புறங்கூரல் புறஞ்சொல்ல லாகாது பாப்பா பாப்பா பாட்டிலே வந்துடுச்சு கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல்லுனார் திருவள்ளுவர் இது சில பேருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வாங்க ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இன்றைக்கி என்ன நடந்துமா கிச்சனில் மிச்சமாக அங்கே தான் நடக்கும் ஏன்னா அதுதான் ஒரு இடம் இருக்குது விவகாரம் எல்லா நேரமும் இங்கே கோயில் அது இது நான் என்ன பண்ணுறது ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு கவலைப்படுறான் பேர் எல்லாம் ஸ்மூத்தாக போயின்ட்டுருக்கேன் அப்படி இருக்காங்க சில பேர் இருக்காங்க இப்போது இப்போ நாட்டிலே பயனிடன்னா பிரச்சனை இல்லாத ஆட்சி வேண்டுமா பிரச்சனையோடு கூடிய ஆட்சி வேண்டுமா எதற்கு உங்களுடைய ஓட்டு அப்படின்னா ஏதோ பிரச்சனை கிடைக்காதான்னு ஏங்குறான் பேப்பரு காரணம் டிவி காரணம் என்னென்னா எல்லாம் அமைதியாக போயிட்டுனா அப்புறம் எங்கள் பிழைப்ப என்னாருது அதை வச்சு தான் எங்கள் அமைதியே இருக்குது பிறருடைய அமைதியின்மையே எங்களுடைய அமைதிக்கு காரணமாக இருக்கிறது முடியுமா ஒரு நாள் நடக்காது காரணக்காரிய தோஷமே அது அமைதி பிறருக்கு அமைதியின்மையை கொடுத்து நீ எப்படி அமைதியை பெற முடியும் நடக்கிற சமாச்சாரமாக என்ன பாவம் சில சமயம் சில ஜேர்னலிஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் பாவம் அவனுக்கு எங்கே இருக்கான்னு அவனுக்கே புரிய போகும் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானது இந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஜேர்னலிஸ்ட் பத்திரிக்கைக்காரன் சினிமா நடிக்கிறவன் அவனுக்கே அவனோட பர்சனாலிட்டி மறந்து போயிடும் போய் சைக்காலஜிஸ்ட்டில் உட்காரணும் உட்கார்ந்து அவர் சொன்ன நீ நான் நான் ராமசாமி தான் ஏன்னா எல்லா எங்கேயும் போய் இமோஷ்னலாக விடாது அங்கே அங்கங்கே அவன் பார்ட் பார்ட்டியில் அவன் இது எங்கிட்ட வந்து நான் வேதாந்தத்தில் இது பண்ணுவேன் அந்த ஜேர்னலிஸ்ட் இப்படியே உட்காந்துருப்பார் ஒரே நான் ஜோக் அடித்தா கூட சிரிக்க மாட்டார் ஏன்னா அவர் நோட் பண்ணுறார் அப்புறம் வந்து சார் போயிடுவான் ஏன்னா அவனுக்கு எல்லா இடத்துலையும் போய் யாரோடையும் மிங்கனாக இது ஒரு ஆப்ஜெக்டிவாக இருந்தால் எல்லாத்தையும் வாங்கணும் ரொம்ப கஷ்டம் அது ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்கார் அதே மாதிரி சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு தெரியாது காலம்பரை ஒரு ஆக்டர் நடிப்பு நடிக்கணும் மத்தியானம் ஒன்று நடிக்கணும் அவன் கால் ஷீட்டு போட்டு கொடுத்துருப்பான் அது தகுந்த மாதிரிலாம் நடிச்சாகணும் அப்புறம் கடைசியில் அவமையார்னு மறந்து போய்டும் ஏன்னா அதே கற்பனை பண்ணின்னு இருக்கணும் அதில் நடித்தா பேர் வரணுமே பாத்திரமாகவே ஆயிட்டார் பாத்திரத்தோடு ஒன்றாகி விட்டார் ஒன்றி போய் விட்டார்னு அப்போ தானே நீங்கள் நடு வந்து அதை பார்ப்பீங்க அப்போ தானே அவர் கோடிஸ்வரன் ஆக முடியும் எதுக்கு இதெல்லாம் சொன்னோம் அப்பை சுனத்துலேருந்து வந்தது பைசுனம்னா புறங்கூடுறதுன்னு அர்த்தம் இதுலேருந்தான் வந்து நம்ம பிசினாரி பிசினாரின்னா என்ன அர்த்தம் பணம் கஞ்ச பிசுன அறியுமா இல்லையா ஆனால் வந்து பை சுனம்னு சொன்னால் பிறருடைய குறைய இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி எப்போ பார்த்தாலும் குறைய சொல்லின்றே இருக்கிறது ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிறப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு ஆகையினால் குறை சொல்கிறத விட்டுவிடணும் ஆகா அப்பை சுனம்னா என்னென்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நடக்காது உலகத்தில் நம்மக்கிட்டே ஆயிரம் குறை இருக்குது இதெல்லாம் போய் சொல்லின்னு இருக்கிறது நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ இது ஒரு தெய்வீக குணம் யார்கிட்டையும் ஒன்றும் சில பேர்லாம் இருக்காங்க அதை பற்றி யாரை ஒரு கமெண்ட்டும் அடிக்க மாட்டாங்க அவங்க அவங்க வேலை உண்டுன்னு அது சில பேருக்கு நேச்சராகவே இருக்குது சில பேருக்கு என்னாலும் சரி இதெல்லாம் ஒரு ஒரு நான் பார்த்துருக்கேன் எல்லா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சோங்கலாம் இன்ஸ்டிடியூஷனில் என்ன நடக்கிறது யார் என்ன பண்ணுறா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது நிறைய பேருக்கு இன்ஸ்டிடியூஷனோடய லட்சியம் ஒழுங்காக போயின் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க இதை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எந்த இன்ஸ்டிடியூஷனாக சரி இந்த இன்ஸ்டிடியூஷன் அதோடய பர்பஸை சர்வ் பண்ணிட்டுருக்கா அதை பார்க்குறதை விட்டுவிட்டு மற்ற பாலிடிக்ஸுக்குள்ளெலாம் என்ட்ரு பண்ணோன்னு வச்சுக்கூடே என்ன வா என்ன வாட்ஸ் அ யூஸ் அன்னைக்கு நே நேரம் வேஸ்ட் அந்த நேரமெல்லாம் பாபத்தை சம்பாதிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஒரு க்ஷணமும் நம்ம வந்து புண்ணியத்தை சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கிறது கூட புண்ணியம் சம்பாதிக்க ரொம்ப சுலபம் புண்ணியம் நிறைய பணத்தை கொடுக்கும் புண்ணியந்தான் மெயின் புண்ணியம் பணத்தை கொடுக்காட்டாலும் சுகத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்காட்டாலும் உறவை கொடுக்காட்டாலும் எதை கொடுக்காட்டாலும் புண்ணியத்துக்கு சுகம் கொடுக்குற சக்தி இருக்குது சந்தேகம் இருக்கா ஒன்றுமே இல்லாமல் புண்ணியம் இருக்கிறவன் ரொம்ப ஆனந்தமாக இருப்பான் புண்ணியம் இல்லைன்னா எவ்வளோ பேர் குபேரனும் அவஸ்தப்படுவோம் எவ்வளோ எடுபடி ஆளாக இருந்தாலும் சரி அவஸ்தப்படுவோம் புண்ணியம் சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம் ஒரு நூற்றி எட்டு தடவை ஒவ்வொன்று நம்ம சிவாயை சொல்கிறது என்ன கஷ்டமாக என்ன உனக்கு ஸ்ரத்த இருந்தால் சொல்லிவிடுவேன் ப இன்னொரு ஒருத்தரை பற்றி இன்னொருத்திட்ட போய் குறை சொல்கிறத விட நீ வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சிவநாமத்தை சொல்லு விஷ்ணு நாமத்தை ஏதோ பகவன் நாமாவை இல்லாட்டி கீதையை படி சாஸ்திரத்தை படி டயத்தை வேஸ்ட் பண்ணாத இல்லாட்டி பிராணாயாமம் பண்ணு இல்லாட்டி ஒரு இடத்துல உட்காந்து உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் சும்மாவே சொல்லிட்டுறேன் என்ன தான் நடக்கிறது பார்ப்போமே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோக்கா சமஸ்தா சுகினோ பவன்த்து சொல்லிகிட்டே இருங்கூட நான் சொல்கிறேன் அதனால்தான் சும்மா தனியாக இருந்தால் என்ன பண்ணாங்கெலாம் வந்து இப்போ பாத்ரூமில் இருக்கும் போகிறோம் வரோம் ரூமுக்குள்ள எல்லாம் விவகாரம் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன மனசில் என்ன என்ன ஓடின்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி பழகிக்கணும் அபை சுனம் அதனால்தான் வள்ளுவர் வந்து புறங்கூறாமைங்கிறதுக்கு பத்து குரல் சொல்லிவிட்டார் அது இன்னொன்று சொன்னார் ஒன்று சொன்னார் ஒருத்தன் செஞ்ச புண்ணியத்தை சொல்கிறதுக்கு யாருக்கும் மனசு வர்றதில்லை அது மாத்திரம் இல்லை ஒருத்தன் புண்ணியம் செஞ்சுருக்கான்னு சொன்னால் நம்பவும் மாட்டான் தப்பு பண்ணியிருக்கான்னா உடனே நம்புவான் இப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டர் எல்லாம் நிறைய நல்லது பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நம்ப மாட்டான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதை சொன்னோன்னே ஆமாம் பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன நீங்கள் எல்லோரும் ஓஹோ ஓஹோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவன் அதைத்தான் காத்துன்னு இருக்கான் இவ்வளவு நல்லது இருக்கேன்னு சொன்னால் அந்த நல்லதெல்லாம் கண்டில் படாது புரியறதில்லை இதுதான் வாழ்க்கை வள்ளுவர் சொல்கிறார் ஒருத்தன் பண்ண புண்ணியத்தை சொல்ல மாட்டான் போ பரவாயில்ல பண்ணுறதில் இவன் பண்ணுறதுலாம் அவ்வளோ அக்கிரமம் அநியாயம் சரி பண்ணிவிட்டு போ ஆனால் இன்னொருத்தனை குறை சொல்லலாம் இருப்பார் நல்லது எப்படி ஒருத்தன் செஞ்ச புண்ணியத்தையும் சொல்ல இவன் பண்ணுறது அத்தனை பாவமும் பண்ணுவான் ஆனால் இவங்ககிட்ட ஒரே ஒரு நல்ல குணம் என்னென்னா இன்னொருத்தரை பற்றி தப்பாக சொல்ல மாட்டான் அறங்கூரான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூரான் என்றல் இனிது அறங்கூரான் அப்படின்னா நிறுத்தம் பண்ண புண்ணியத்தை சொல்ல மாட்டான் அல்ல செய்யணும் அறத்துக்கு புறம்பானவைகளை செய்தாலும் ஒருவன் புறங்கூரான் கண்டிப்பாக இவன் இன்னொருத்தரை பற்றி மாத்திரை அதையும் சொல்ல மாட்டான் ஒருத்தன் பண்ண நல்லதையும் சொல்ல மாட்டான் தப்பையும் சொல்ல மாட்டான் இவன் அக்கிரமும் பண்ணுவான் அப்படிங்கிறது அவர் ப்ரெசென்ட் பண்ணுறதை பாருங்க அறங்கூறான் அல்ல செய்யணும் அறங்கூரான் புறங்கூறான் அல்ல செய்யணும் ஆனால் அவரோட ஃபோக்கஸ் எங்கேன்னா நீ புண்ணியத்தை சொல்லாட்டாலும் பரவாயில்ல தப்பு தண்டாக பண்ணாலும் பர பரவாயில்லைன்னா அதில் தாத்பரியம் இல்லை புறங்கூறான் இனிது ஒருத்தரை பற்றி நீ புறங்கூறாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அதில் ஃபோக்கஸ் பண்ணுறார் வள்ளுவர் அதுக்காக திருவள்ளுவர் சொல்லிட்டார் புண்ணியத்தை சொல்ல வேண்டாம் வந்து வேணாம் என்ன வேணால் தப்பு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாருன்னு ப கொடுத்துட்டார்னு அர்த்தம் இல்லை செயற்பாலதோறும் அரணுங்கிறதான் சொல்லுவோம் சரி ஆஹா அபைசுனம் பிசுனதா இன்னொரு பாஷையில் சொன்னால் பிசுனதான்னு பேர் அது வேண்டாங்கிறார் அது வந்து அப்படி சொல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு டிவைன் குவாலிட்டி டிவைன் குவாலிட்டி தெய்வீக குணம் இப்போ இத்தனை குணத்தை படிச்சுன்னு வந்திருக்கோம் அடுத்தது என்னதுன்னா த தயா பூதேஷு பூத்தேஷுன்னா துன்பப்படுகின்றவர்களிடத்தில் இறக்கம் காட்டுதல் இதுக்குன்னே ஒரு அதிகாரம் வச்சுருக்கார் திருவள்ளுவர் அருள் உடைமை எல்லாரிடத்துலையும் இறக்க குணத்தோடு இருக்கணும் கருணையோடு இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஆனால் இந்த இடத்துல துக்கிதேஷுனுங்கிறாங்க வியாக்கியானக்காரர் துன்பப்படுகின்றவர்களிடத்தில் நம்முடைய கருணையை வெளிப்படுத்த வேண்டும் எவ்வளவு முடியுமோ வெளிப்படுத்தணும் இப்போ நம்மளால் போய் எல்லா எத்தனையோ பேர் ஷேரியில் வாழ்கிறாங்க எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வறுமைக்கு கோட்டு கீழே இருக்காங்க உலகத்தில் எத்தனை மக்கள் வந்து இன்னும் வாழ்க்கைக்கு தேவையானது அடையிலையோ என்னவோ தெரியாது நமக்கு அத்தனை பேருக்கும் பகவானே யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அத்தனை பேருக்கும் என்னால் நேரடியாக போய் உபகாரம் பண்ண முடியாது நீ அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணு ஏன் புண்ணியத்தையெல்லாம் கொடுக்குறேன் அவங்களுக்கு இதை விட பெரியதான என்ன வேணும் அவர்களுக்கெல்லாம் கொடு பகவானே சொன்னால் குறைஞ்சா போய்டும் அதெல்லாம் சொன்னால் நடந்துருமாம்மா நம்மளுக்கு இந்த சந்த தரித்திரம் சந்தேக தரித்திரம் அப்படி சொன்னால் நினச்சா நடந்துருமான்னா நினையே நினச்சா உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது நினையுங்களேன் அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் வளரட்டுமே அப்புறம் அலோலுப்துவம் அலோலுத்வம்னு சொன்னால் இப்போ வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா எத்தனை கரண்ட்டு வேணாலும் பொங்கல் போடுறேங்கிறாங்க என்ன இப்போ எவ்வளோ வேணாலும் இருக்குது இப்போ போனால் அவங்க வந்து வந்து க குவான்டிட்டியாக சொல்கிறாங்க அங்கே எப்படி சொல்கிறாங்களா இல்லையே இத்தனை குவான்டிட்டி தான் நீங்கள் சாப்பிட்ணும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது யாராவது சொல்ல போகிறாங்களா இங்கே அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு கொடுக்குறாருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற பாருங்க அதுக்கு பேர் தான் அலோலுப்தோம் என் ஹெல்த்துக்கு இதுக்கு மேலே சாப்பிட்டா ஹெல்த்து ஒத்து வராது அதாவது விஷய இந்திரியானாம் விஷய சந்நித் அவிக்ரியா அப்படின்னா நான் அனுபவிக்கிறதுக்கு பொருள் இருக்குது ஆனால் எனக்கு வேண்டாம் டெம்டேஷன் இல்லை டெம்டேஷன் சொல்கிறோம் பாருங்க நல்லா யோகா பண்ணினாலே இது வருங்கிறாங்க டெம்டேஷன் போயிடுங்கிறாங்க உடம்பு லைட் ஆகிடும் அப்புறம் வந்து நோய் இருக்காது அப்புறம் வந்து இந்த டெம்டேஷன் போயிடும் உடம்பில் கலர் கூடும் ஸ்கின்னோட கலர் இதாகும் குரல் நல்லா இருக்கும் உடம்பில் ஒரு நல்ல வாசனை இருக்கும் எந்த சென்ட்டும் போடாமையே இல்லாட்டி கெட்ட வாசனை இல்லாமல் இருந்தாலும் போகும் துர்வாசனம் இல்லாமல் சுகந்தம் இருக்கும் உடம்பில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் குறைஞ்சி போய்டுங்கிறார் லகுத்துவம் ஆரோக்கியம் அலோலுபத்துவம் வர்ணப்பிரசாதம் ஸ்வரசௌஷ்டவஞ்ச கந்தசுபோ மூத்தபுரீஷம் அல்பம் யோகப்பிரவருத்தி பிரதமாம் வதந்தி நல்ல யோகாபியாசங்களை பண்ணுறவனுக்கு இது ஃபஸ்ட்டு லெவல் பெனிஃபிட்டுங்கிறது அலோலுபத்துவம்னு இந்த டெம்டேஷன் இன்னும் ரெண்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல இருக்குன்னு அப்புறம் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி எப்படி தூங்குறது மலைப்பாம்பு மாதிரி து ர நல்லா இருந்ததா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் சாப்பிட்டுட்டேன்னா அப்படியே க்ளாஸுக்கு போகணுமேன் இருக்குன்னு கொடுக்குற உபச்சாரம் பண்ணுறவங்க பண்ண தான் செய்வாங்க யா உங்கள் வயிறு யாருக்கு தெரியும் ஆனால் நம்ம தான் என்ன பண்ணணும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுக்கு பேர் லோலு பஹான்னு சொன்னால் டெம்டிங்னு அர்த்தம் ரொம்ப என்ன சொல்கிறார் முன்னாலே இருக்குது எத்தனை வேணாலும் நான் அனுபவிக்கலாம் ஆனால் எனக்கு வந்து லிமிட் இது போகும் அப்படின்னு நான் இருக்கேன் இல்லையா அதுக்கு பேர் அலோலு பத்துவம் அது ஒரு த டிவைன் குவாலிட்டி அது மாத்திரமில்லை இன்னும் நிறைய பேருக்கு இருக்கட்டும் சில பேர் கிச்சனில் காலி பண்ணிட்டு வந்துடுவான் அவனுக்கு அப்புறம் இருக்கானுங்கிறது கூட தோணாது அப்புறம் அவன் வந்து கரண்டியை தரட்டின்னு இருப்பான் அப்புறம் எனக்கு பண்ணி தெரியாதுல்லையா அம்பன் அவன் ஓங்கி அங்கே உள்ள ஒரு கரண்டியை அடிப்பான் இல்லையா எல்லாம் கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படி இருக்கப்படாது நம்ம வந்து எவ்வளவு நம்ம சரீரத்துக்கு தேவையோ அது இது அது சக்தி உடம்பில் இருக்கிற சக்தி எல்லாம் மூளைக்கு வேணும் படிக்க வேணும் வாழ்க்கை நடத்துறதுக்கு காரியம் வேணும் அது முழுக்க ஜீரணம் பண்ணுறதுக்கே போயிடுத்துன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சக்தியை ஜீரணம் பண்ணுறதுக்கே அனுப்பிச்சுட்டோன்னு அப்புறம் வேலை செய்கிறதுக்கு சக்தி இருக்காது படிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ அதுக்கு சக்தி இருக்காது அதில் சக்தியை வந்து நம்ம அழகாக இது பண்ணணும் சாப்பிட்றது வந்து என்னதுன்னா ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகி சாப்பிட்றது இருக்குதுன்னா ஞான வைராக்கியத்துக்காக ஆனால் அனுபவிக்கிறதுக்காக இல்லை அதனால் விதிவசாத் பிராப்தேன சந்துஷியதாம் ஆக அலோலுபத்துவம் அலோலுபத்துவம்னா இது நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு முன்னால் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு பேர் தான் அலோலு பத்துவம் நோ இதுக்கு மேலே கிடையாது அப்படின்னா இப்போ நிறைய வச்சுருக்காங்க முன்னாடி ஏகப்பட்ட பழம் கொண்டு வைக்கிறாங்க ஒரே நட்ஸாக இருக்குது பெருச்சம்பழமாக இருக்குது அத்தனையும் சாப்பிட்டுன்னு உட்காந்துட்டு இருக்க முடியுமா எல்லாம் ப்ளஸ் பண்ண வேண்டியதான் சுவாமி கொடு எல்லாருக்கும் பகு பிரித்து கொடுங்கோ அதுக்கு தான் மரியாதைக்கு தான் வைக்கிறது அத்தனையும் நானே சாப்பிட்டேன்னா ஜீத கிளாஸு ஓம் தச்சது தான் அலோலு பத்துவம் அலோலு பத்வம் அப்புறம் என்னது மார்த்தவம் மார்த்தவம்னா என்னன்னா சாஃப்ட்னஸ் மென்மை மிருதுதா அதுதான் மிருது ஸ்வபாவம்னு அர்த்தம் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா மென்மையாக நடந்துக்கிறது அது ஒரு தெய்வீக குணம் சௌமிய ஸ்வபாவாக அதெல்லாம் ஒரு மேனர்ஸ் இது பண்ணுறது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பிஹேவ் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக இப்போ வந்து ஃப்ளைட்லாம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லைன்னா அவங்க என்ன சொன்ன சரி சார் எக்ஸ்கூஸ் மீ சார் நோ சார் இல்லைங்கிறத கூட அப்படி அழகாக சொல்லணும் நாட் அவைலபிள் சார் அப்படியா சொல்கிறதே சிரிச்சின்னு அழகாக இல்லைங்கிறத அழகாக சொல்லணும் நாட் அவைலபிள் சார் இப்படி சொன்னால் அதுதான் மிருது தான் இது இல்லாமல் வந்து கேட்குறது இவனு வெவஸ்தில்லை எங்கே என்ன கேட்கணும் அங்கே விவசாய இல்லாமல் கேட்குற அறிவு இருக்கா உனக்கு அது சொல் காமிக்கிறேன் அவங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும்னு நினைக்கிறத சரி மார்த்தவம் மதவம்னால் மிருது திரு அதனால தான் பேர் வச்சுருப்பாங்க அவங்க அப்பா அம்மா இது மிருதுவாக பேசணும்னு ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டானா அவங்க அப்பா எப்போதான் மதுர பாஷினி மிருது பாஷினி தேன்மொழியாள் இன்சுவை இன்மொழியாள் அப்படின்லாம் சொல்ல அப்புறம் ஹிரீஹி ஹ்ரீஹின்னு சொன்னால் தேவை அதாவது ஒரு இடத்துல சில இடத்துல வந்து தேவையில்லாத டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு வெக்கப்படுறது ஹ்ரீஹின்னா லஜ்ஜா லஜ்ஜான்னா வெக்கம் எதில் வெக்கம்னா டயத்தை வேஸ்ட் பண்ணுற இடத்துல சும்மா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது லௌகீகத்தில் ஒரு அது ஒரு டைப் ஆஃப் மேனர்ஸ் தெய்வீக குணம் எல்லாம் அந்த காலத்தில் சொல்லி வம்பை வாங்கிக்கடாது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாணம் தமிழில் நாணம்ங்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் நாணுடைமைனே ஒரு அதிகாரம் இருக்குது திருக்குறள் நாணம்னு சொன்னால் அதர்மத்துக்கு வெக்கப்படணும் தேவையில்லாத அனாவச ஒருத்தர் வந்து நம்மள்ட வந்து வம்பு எடுக்கிறார் இது பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் நாம் அதில் வந்து பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு வெக்கம் எனக்கு ஒரு லஜ்ஜையாக இருக்குது என்னது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அங்கே இருக்க முடியல லஜ்ஜைக்கும் டிஸ்கம்ஃபர்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது வைக்கப்படுறது சில சமயம் சில பேரை புகழறோன்னு வச்சோங்களேன் அப்படி புகழபோது அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை சார் அப்படிங்கிற இல்லையா அப்படியே பண்ணு சொல்லலை என்னாலும் ப்ராப்ளம் சொன்னாலும் சொன்னால் என்னென்ன ப்ராப்ளம் இல்லை அது இப்போ அது விரும்புவாங்க அதெல்லாம் ஒரு டிவைன் குவாலிட்டி ஹ்ரீஹி இது வெக்கம் மானம் சூடு சொரணை ஒன்றுமே இல்லை எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறதுன்னு சொன்னால் அதில் ஒரு தெய்வீகம் இல்லை வெக்கப்படுறது நம்மளை கூப்பிட்டு எங்கேயாவது இது பண்ணுறாங்க வாங்கன்னு சொன்னால் வச்சுங்க நாங்கள்லாம் வர மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிவிடுவோம் அது ஹ்ரீஹி அச்சாபலம் ஏற்கனவே இதை நான் சொல்லிவிட்டேன் அச்சாபலம்னா அசதி பிரயோஜனை வாக்பாணி பாதாதீனாம் அவ்வியாபார்த்திருவம் காரணம் இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் பயன் இல்லாமல் பயனில சொல்லாமைங்கிறார் இல்லையா பயனில் செய்யாமை பயனில சிந்தியாமை திருவள்ளுவர் பயனில சொல்லாமை தான் சொன்னார் பத்து குரல் இருக்குது ஆக பயனில சொல்லாமல் இல்லை பயனில் செய்யாமை பயனில் எண்ணாமை பயனற்றதை எண்ணக்கூடாது அதை தான் இங்கே சொல்கிறார் பேச்சில் வேஸ்ட் இருக்கப்படாது அப்புறம் கை கால்கள் அசைக்கிறது இதை செயல்படுத்தாமல் இருக்குது இதை பேசாமல் அப்படி ரொம்ப அமைதியாக இருந்தோன்னு வச்சு ஒரு டாக்டர்லாம் சொல்கிறாங்க அடிக்கடி காலை மாற்றுங்கோ ஒரே மாதிரி உட்காராதீங்கலாம் சொல்கிறாங்க எங்களுக்கே சொல்கிறாங்க நமக்கு அப்படியே உட்காந்து பழக்கமாகிட்டேன் ஆனால் வேணும்னா வில்லிங்காக காலை மாற்றுங்கோ அப்படிங்கிறாங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது பிரயோஜனம் ஆஹ் பேச்சு பேச் வாக்பாணின்னு விட்டார் வாக்பாணி பாதாதீனாம் அவ்வியாபாரி திருத்வம் அத செயல்படுத்துறதில்ல தேவையில்லாமல் அனாவசியமாக உடம்பை அசைக்கிறதில்ல உடம்பை அனாவசியமாக அசைக்கிறவனுக்கு மனசில் சஞ்சலம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அவனுக்கே தெரியாது அப்புறம் மனசு ஷ அமைதி இதாக இருக்கணும்னா உடம்பை நீ முதல்ல குறைட்டாக்கு உடம்போட அசைவுகளை நீ குறைவாக்கினால் மனதினுடைய அமைதியும் கூடும் அதுக்கு தானே உட்காந்து யோகா பண்ணுறவோ முதல்ல போய் உட்காந்துட்டு ஓம்லாம் சொல்கிறோம் அங்கே போய் ஆடிண்ட ஓஹோ ஓஹோ அப்படியே சொல்லுவோம் தேவையா அனாவசியமாக உடம்பையோ பேச்சையோ யூஸ் பண்ணக்கூடாது அது ஒரு தெய்வீக குணம்